வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி நான்காம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது நாளிதழ் த பாஸ்டன் நாளிதழ் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அமெரிக்காவில் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் காங்கிரஸ் நூலகங்களை அமைக்க அப்போதைய அதிபர் திரு ஜான் ஆடம்ஸ் அவர்கள் உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதலாவது கம்பியில்லா தந்தி சேவை இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட்ஷயர் நகரிலுள்ள லீஃபீல்டு என்ற இடத்திற்கும் எகிப்தின் கைரோ நகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நியூயார்க் நகரில் ஊல்வர்த் கோபுரம் எனப்படும் தொலைநோக்கி நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தோனேஷியாவின் பாண்டுங் நகரில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது அணிசேரா நாடுகளின் உச்சிமாநாடு முடிவுக்கு வந்தது குடியேற்றவாதம் இனவெறி மற்றும் பனிப்போர் ஆகியவற்றை கண்டிக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பதினேழாம் நூற்றாண்டைச் வாசா என்ற ஸ்வீடனின் கப்பல் மீட்டெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மொரீஷியஸ் ஐநாவின் உறுப்பு நாடாகியது ஆயிரத்தி ஆண்டு முதலாவது IBM தனி மேசை கணினி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆய் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நேபாளத்தில் மன்னருக்கு எதிராக இடம்பெற்ற கலவரங்களை அடுத்து இரண்டாயிரத்தி இரண்டில் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை மீண்டும் அமைக்க மன்னர் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பங்களாதேஷின் டாக்கா நகரில் இடம்பெற்ற மாபெரும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமுற்றனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சோயூஸ் ஒன்று விண்கலத்தில் பயணித்த ரஷ்ய வீரர் விளாடிமிர் கொமரோவ் அவர்கள் தன்னுடைய ஃபாரஷூட்டை இயக்க முடியாமல் போனதால் உயிரிழந்தார் இவரே விண்வெளி பயணம் ஒன்றில் உயிரிழந்த முதலாவது விண்வெளி வீரர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிஸ்கவரி விண்வெளியோட ஹபில் தொலைக்காட்சி டெலஸ்கோப்பை விண்ணுக்கு கொண்டு சென்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு ஜியூ போப் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜ்குமார் இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெயகாந்தன் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் வில்லியம்ஸ் அமெரிக்க இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தேவதாஸ் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சச்சின் டெண்டுல்கர் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வருண் தவான் இந்திய நடிகர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மேக்ஸ் ஓன் உலோ இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு விளாடிமிர் கோமரிவ் விலாடிமிர் கொமரோவ் ரஷ்ய விமானி விண்வெளி வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் அமெரிக்க ஓவியர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சத்யசாயி பாபா ஆன்மீக குரு இந்நாளின் சிறப்புகள் காம்பியா குடியரசு இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை